அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலஹி அவர்களின் வலதுகை சுத்தம் செய்து கொள்ளவும் சாப்பிடவும் இருந்தது அவர்களின் இடதுகை மனஜலம் மற்றும் அசுத்த பொருட்களை நீக்கிடவும் இருந்தது அபோதாவோ மூன்று மூன்று